மற்ற வாரத்தின் முதல் நாள் ஆகிந்த பிரசத்த நாளிலும் தேவனுடன் திருச்செமையோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்கவும் இந்த நாளுக்குரிய நன்மைகளையும் ஆலோசனைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டோட சமூகத்தை பெற்றுக்கொள்ளும் முடியாத தேவரடியுக்கு முறையின் நல்ல கிருமிக்காக நான் தேவனை வாழ்த்துகின்றேன் ஆண்டவருக்கு மய்மை கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் அடியலுக்கும் நல்லவரும் போதுமானவருமாக இருந்தார் அதற்காக கர்த்தர்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரோடு ஒன்றித்து வாழவும் தேவ செய்யவும் ஜபிக்கவும் கத்திரை சுத்தம் செய்ய கடந்த வாரம் முழுவதும் கருத்தர் அடிகளுக்கு நன்மையாக அருள் செய்தபடினால ஆண்டவரை நான் வாழ்த்துகிறேன் தேவனுக்கு மயிமை தேவனருடைய சொல்லி முடியாத இவுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பேரின்போம் நமது ஆண்டவராகிய தேவனுடைய கருத்தில் இருக்கிற பேரின்போம் அது அளவு அளவுக்கடங்காத பேரின்பமாக இருக்கிற அதற்காக நான் தேவனுக்கு ஸ்தோதிரம் செலுத்துகிறேன் மதுபானத்தினால் மயங்கிறவன் ஞானவான் அல்ல ஆவியினால் நிறைந்திருக்கிறவனே ஞானவான் என்று நாம் காணுகின்ற பிரகாரம் ஆவியானது மதுபானம் குடித்தவனுடைய போதையை விட மதுபானம் குடித்தவன் அதாவது ஏதோ அந்த வெறி தெளிகிறது வரைக்கும் ஒரு பரவசம் அடைகிற அந்த அனுபவம் ஆனால் இது அதைவிட பன்மடங்காய் ஆயிரம் மடங்கு அதிகமான ஒரு பரவசமாக இருக்கிறது அதற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் தேவனுக்கு மைமை உண்டாவதாக அந்த கிருமையை தேவன் நமக்கு அருள் நபடினால ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன் தேவனுக்கு மைமை தேவனுக்கு ஸ்ரோதிரம் உண்டாவதாக நம்முடைய வேதத்தில் பார்க்கும்போது கடந்து போன அதாவது தேவனுடைய கருத்தில் ஏராளமான நன்மைகளை பெற்று அற்புதங்கள் அடையாளங்கள் வல்லமைகள் புதுமையான காரியங்கள் மறைவடுத்துகிற விதமான கிரியைகளை செய்தார்கள் அவர்கள் போன பிறகு அவர்களோடு கூட அந்த கிருமையும் போய்விடவில்லை அந்த கிருபை இருக்கிறது தொண்டு சொட்டு அவருடைய வழி யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மேல அந்த கிருபை இறங்குகிறது என்று வேதமும் சொல்லுகிறது அதற்காக நான் ஆண்டவரை சோதரிக்கிறேன் தேவனுக்கு மைமை உண்டாவதாக எலியாவை எலிசா பின்பற்றினார் அந்த கிருபை அவருக்கு தேவனுக்கு மயிமை உண்டாவதாக இப்படியே நான் வேதத்தில் பார்க்கும் அப்படியே நடக்குது மோசோனிடத்தில் இருந்த அந்த வரம் ரோசோவுக்கு அருளப்பட்டது என்று நாம் காணுகிறோம் அவை உலகத்தில் பிரகாசத்திருக்கிறார்கள் நேற்று கண்ட விழிப்பு எனக்கு ரொம்ப விரிவாக சபையினுடைய மேன்மை எவ்வளவு பெரிதென்பதை என்னுடைய மனதில் அவைகள் தோன்றிக் கொண்டே இருக்கிறது அதற்காக தேவலுக்கு மய்மே நேற்றில் நான் சனிக்கிழமை சொன்னேன் சாட்சியில இன்று நான் திருச்சபையாக அநேகராய் கூடியிருக்கிற அப்படின்னாலே அதை நான் மறுபடியும் சொல்லுகின்றேன் மைமண்டாவதாக ஆறாவது அதாவது இங்க இருக்கிற என்னுடைய நோக்கி போய் கொண்டே இருக்கிறது வனாந்தரத்தை நோக்கி போகும்போது இங்கே ஒரு மலையடி வாரத்தில் ரெண்டு கள்ளிக்கடையில ரெண்டு செருப்பு பாதிரட்சிகள் கலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அது ரெண்டும் விலகாமல் அவ்வளவு ஒரு அமைப்பாக அந்த பாறை எடுக்கிறது இருக்கிறது அதே போல ஒரு சின்ன பையன் ஆடு மேய்க்கிற பையன் போது இருக்காம எடுக்க போகிறான் அந்த எடுக்க போகும் போது அந்த ரெண்டு பாதரட்சையும் காவலுக்கு அந்த பையன் போய்விட்டான் கொஞ்ச நேரத்தில் அவர் எடுக்கிறார் வந்து அந்த ரெண்டு பாதரட்சி அவர் எடுத்து மலையில ஏழுகிறார் இப்படி மலையை எட்டி பார்க்கிறேன் எங்கே போகிறார் என்று பெரிய கெட்டடம் அந்த மலைக்கு மேலே இருக்கிறது இவர் அந்த கெட்டடத்துக்குள்ளே கொண்டு போய்விட்டார் அந்த பாதரட்சி நான் இதை பார்த்து முடிந்ததும் யாதியார் அவர் என்னோடு பேசினார் இது ஏனோக்குடைய பாதரட்சி என்று சொன்னார் அன்றைய கிராமத்திற்கு மகிமை உண்டாவதாக அதாவது ஏனோக்கு உயிரோடு எடுத்துக் அவர் எடுத்துக் அந்த இரண்டு பாதரட்சியை அந்த மலையீடு வாரத்தில் வைத்தது போலும் அவர் அந்த போகவில்லை அது இங்கே கலத்தி வைத்துவிட்டு அவர் போய்விட்டார் அங்கே தேவனிடத்திற்கு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவருடைய கிருவை இங்கே நிற்கிறது அது கொண்டு வைத்திருக்கிறது இரண்டாவது கடைசி காலத்தில் தேவனுடைய ஆலயமாகிய கொடுமடியிலே சாபிக்கப்பட்டு எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும் தகவல் ஜாதிகளும் அதனிடத்திற்கு வருவார்கள் சும்மா வருவார்களா அதாவது அந்த சபையில எல்லா அம்சங்களும் அங்கே இருக்கும் ஏனனில் சியோனில் இருந்து வேதமும் எரசலமில் இருந்து கத்துடைய வசனமும் வெளிப்படும் அதோடு கூட சகலமும் விழிப்படும் தேவனுடைய என்னென்ன எழுதியிருக்கிறதோ அவையெல்லாம் வழிபடும் தான் சகல ஜாதிகளும் அதனுக்கு பிளெயின்ல இல்ல பஸ் இல்ல டிரெயின் மெதுவாக அதிரத்தில் ஓடி வருவார்கள் தேவனுக்கு மயமண்டதாக அவ்வளவு அப்படிதான் ஒரு காலமாக அந்த காலம் இருக்கும் அறுபடிதான் பக்தனாகிய ஏனோக்கு அதாவது இந்த பூமியில வாழ்ந்த போது அவர் தேவனோடு வாழ்ந்து அவர் உயிரோடு படத்திற்கு சென்று விட்டார் இந்த கிருமை இதுவரைக்கும் எங்கேயும் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்பதை நான் அதில் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு தான் இன்று உயிரோடு மனிதர் பிரதோகத்திற்கு மர்மமாகி போக முடியும் என்கிற நம்பிக்கை இன்று இதர மற்ற சபைகளில் மற்ற கூட்டமைகளில் இல்லை அவர்களது பிரசங்கிக்கவும் முடியவில்லை என்று நாம் காணுகிறோம் அந்த கிருமை தேவனுடைய திருச்சபைக்கு தேவையான சபையினுடைய மருத்துவான்களுக்கு தேவனுடைய அந்த ஏனோக்கை போல ஏனோக்கு எப்படி அடைந்தார் என்றால் அவர் இருக்கும் போது அவர் தேவனுக்கு பிரியமானவர் என்று சாட்சி பெற்றார் முதலாவது இரண்டாவதாக அவர் தினமும் தேவனோடு சஞ்சரித்தார் மகிமை உண்டாவதாக அகபடிய நாள் அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார் சும்மா இல்ல சும்மாய் தூங்கி கிழித்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆலை தேட்டி பார்த்து விட்டு அப்படி இல்ல தினமும் அவர் தேவனுக்கு மகிமை அவர் இந்த இருக்கும்போது அவர் எப்படி இருந்தார் தேவன் சொன்னார் இவன் என்னுடைய மகன் உனக்கு பிரியமானவர் சாட்சிக்கு மகிழ்வு நான் கொடுக்கிறேன் என்னை பற்றி தெரியும் இவர்கள் இப்படிப்பட்ட இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட நிலைகளுக்கு கண்டவுடனே தெரியும் இவர்கள் வளர்கிறார்கள் இவர்கள் திடீரென்று காணாமலும் போகலாம் என்ற அந்த நிலையை நாமும் காண முடியும் மழிவு அப்பசலாய் போகுது திமுகும் போது என்ன எழுகிறார் என்றால் நீ தேறுகிறது எல்லாருக்கும் தெரியும்படியாக தேறு சமையல ஒருவர் வருகிறார் என்றால் எல்லாருக்கும் தெரியும் அடைவார் இவர் இப்படி போகிறார் என்று எல்லாருக்கும் தெரிய வரும் சாட்சி கொடுப்பார்கள் இன்னொரு வளர்ச்சி வித்தியாசமாக இருக்கிறது இன்னாருடைய ஜீவியம் வித்தியாசமாக இருக்கிறது அவருடைய ஜீவியம் கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறது என்று எல்லாருமே வாயில் சொல்லாவிட்டால் இறுதியத்தில் சொல்லிக் கொள்வார்கள் அவர்கள் வித்தியாசமானால் அந்த ஏழுக்கு அருளிய அந்த கிருப அண்டவராகிய தேவன் திருச்சபைக்கு கையளிக்கிறார் கையளித்திருக்கிறார் திருச்சபைக்குள்ள அருளியிருக்கின்றார் அவர்களுக்கு அடுத்து அநேகவர் சுத்தான்களோ அதாவது அந்த ஸ்டேஜை அடைவார்கள் என்பது அதனுடைய பொருள் ஆண்டவருக்கு மகிம்பது அதாவது வேறொரு பயிரை எடுக்கப் போகிறான் எடுக்காது உனக்குரியது அல்ல என்ற கரம் தடுக்கிறது அது எங்கே புகழ் என்றால் தேவனுடைய ஆலயத்தில் மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அந்த ஆலயத்திற்கு அது கொண்டு போகப்படுகிறது திருச்சபைக்கு ஆதி காலத்து மர்சுத்தவான கொடுக்கப்பட்ட கிருமைகள் அதாவது சபைக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது ஆதி மருத்துவ அடைந்த அந்த அனுபவத்தையோ அமர்வில் செய்த அந்த மேலோ கிரியோட திருச்சபையின் வாயிலாக தொடர்ந்து நடக்கும் நாம் எதிர்பார்த்து தவித்துக் கொண்டிருக்கிறோம் அது ஏற்ற வேளையில் நடக்கலாம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நடந்தார்கள் பார்வையடைந்தார்கள் எப்படி இருந்தார்கள் இக்காலத்தில் இருவேளால் செய்யப்போகிற்கிறியே காலில்லாதவர்கள் காலை பெறுவார்கள் உறுப்பில் உறுப்பை பெறுவார்கள் நீண்ட நாட்களுக்கு அதாவது அடக்கம் அணிவதற்கு முன்னால் உள்ள பாடிகள் இயேசு சுவாமி அடக்கமணி ஒரு பாடியை உயர்வு மற்றவர் சுத்தவார்கள் உயிரோடு அதாவது மதித்து போன அடக்கப்படுவதற்கு பாடிகளை எழுப்பினார்கள் நீண்ட நாட்களாக மக்கள் போன ஆத்தமாக்களும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள் இது என்னுடைய என்று கருத்து சொல்லி இருக்கிறார் புரியதற்குள்ள ஆவணி என்னுடைய சத்தம் கேட்ட காலம் வரும் என்று கருத்து வார்த்தை சொல்கிறபடியினால் அவைகள் நடைமுறைக்கு வரப்போகிறது எதிர்பார்ப்பு அப்படி இருக்கட்டும் எதிர்பார்ப்பு தரிசனம் தெரிந்தது இவர் என்ன பண்ணினார் அவரை விடாபிடியாக பின்பற்றினார் யாரை அவருடைய குறுவை அவரை வழிநடத்துகிறவரை அவருக்கு மேலே உள்ளவரை விட மாட்டேன் என்று பின்பற்றினார் இவருடைய விடாப்பிடியான முயற்சியை பார்த்த பின்பற்று எனக்கு வேண்டும் ஊழியத்தை செய்ய முடியாது அந்த கிருமை இல்லாவிட்டால் இந்த தீவினர் இந்த உலகத்தில் தேவ செய்ய முடியாது ஆனால் விடமாட்டேன் என்றதை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தார் எப்படி பெறுவது வரங்களை பெறுவது எப்படி ஆதிபர் போல நமக்கும் அந்த ஆசை இருக்க வேண்டும் அதாவது முடவன் கும்பு தேனுக்கு ஆசைப்பட்டான் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் கையும் காதம் இல்லாதவன் கும்பு தேனுக்கு மலையில் இருக்கிற மரத்தில் இருக்கிற தேனுக்கு ஆசைப்படும் அப்படி அல்ல நாம் செயல்பட வேண்டும் நாம் விரும்ப வேண்டும் அதற்காக பிரயாசப்பட வேண்டும் தீமையை சீப்போ என்று உதர வேண்டும் வாரந்தோறும் ஒரு மலத்தில் பாவரிக்கை செய்யக்கூடாது தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அதாவது எல்லா அறிக்கைகளிலையும் ஒரு ஆள் விடாம நாம் அறிக்கை செய்து கொண்டேதான் இருக்கிறோம் அறிக்கை செய்வது நல்லது ஆனால் அதை விட்டுவிட வேண்டும் என்று கட்டுரை வார்த்தை சொல்லுகிறது தேவனுக்கு மயமண்டதாக விட்டு விடும்போது ஒருவர் எலும்புடனே இவர் என்னன்னாலும் அறிக்கை செய்ய போறார் என்று நமக்கு தெரிகிறது என்னால் வழக்கமாக செய்கிற அறிக்கை தானே அது அது நாமும் அந்த நிலையை அடைவோம் சபைக்கு தேவன் ஆதிகாலத்து பரிசுத்தவார்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருமைகள் எல்லாம் கையளித்திருக்கிறார் அவைகளுக்கு நடைமுறைக்கு கொண்டுவரப் போகிறார் நாம் அவர்களை பெற்றுக் கொள்ள ஆயத்தப்படுவோம் எல்லாம் இயேசு சுவாமியும் போகும்போது இப்படி சொல்லுகிறார் பதினான்காம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஏழு ஆண்டவர் ஆகிய தேவன் கலங்கி கொண்டிருக்கிற நம்முடைய சீஸ்தர்களை பார்த்து என்ன சொன்னார் என்றால் நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறேன் நான் போய்விட்டேன் என்று எண்ணோகிறீர்கள் என்னுடைய சமாதானத்தை இங்கேதான் வைத்து போகிறேன் என்று சொன்னார் வாசக சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் இந்த உலகத்திலே கிடைக்கிற இந்த சமாதானத்தை போல் அல்ல அந்த சமாதானம் இங்கே நம்முடைய வயல் விளைந்தால் அல்லது நிறைய அளவுக்கு பணம் கிடைத்தால் ஒரு புதிய டிரெஸ் போட்டுக் கொண்டால் ஏதாவது வாழ்க்கையில் ஒன்று அடைந்தால் ஒரு சின்ன சந்தோஷம் அது சில சில நிமிடமோ சில மணி நேரமோ சில நாளோ அப்புறம் மாறிவிடும் அப்புறம் என்ன ஒன்றை தான் அது விரும்பும் ஆனால் நான் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டேன் என்று எண்ணி கலங்காதீர்கள் நான் இங்கேதான் வைத்துவிட்டு போகிறேன் இல்லத்தை என்னுடைய சமவனத்தை தான் போகிறேன் கொண்டு போகவில்லை என்று சொன்னார் அது அப்படினால் அதிகாலத்துவர் சொத்தவான்கள் அதாவது அவர்களுக்கு உண்டான கிருமைகள் இங்கேதான் இருக்கிறது அது தேவடைய திருச்சபைக்குள்ளாக கையளிக்கப்பட்டிருக்கிறது அவைகளை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும் அவைகளை நான் பெற்றுக் கொண்டு ஆனந்திக்க நோக்கங்கள் எல்லாம் கூர்மையாக இருக்கட்டும் நம்முடைய சமயங்கள் எல்லாம் அதுவுக்காக இருக்கட்டும் அருமையானவர்கள் அதாவது ஏனோக்கு போனவர்தான் வைத்திருப்பார்கள் போய்விட்டாரே என்று சொல்லி அதே விடமாக இங்கே ஒரு சகோதரர் வந்தார் அடிக்கடி அவர் வருவார் அவர் சொன்னார் எங்க அப்பா என்னை ஒரு நல்ல சபையில கொண்டு சேர்த்து விட்டார்கள் அடிக்கடி உங்களை வந்து பார்ப்பதற்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் என்று அவர் சொன்னார் அவர் அப்பா இங்கே சேர்த்தது உண்மைதான் ஆனால் அவர் அவர் இப்பொழுது இந்த சபையில் இல்லை அவர்களுடைய தொழிலுக்காக பிழைப்புக்காக பணத்திற்காக இன்னொரு ஐக்கியத்தில் இருக்கிறார் ஆனால் அவருக்கு முடியாத காரியங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் வாழ்க்கை பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இங்கே வருவார் எப்போது வருவார் அப்போ அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் என்னுடைய வீட்டு பக்கத்தில் இப்படி ஒரு சபை அமைந்ததும் பரிசு இருக்கிறது நான் அடிக்கடி வந்து பார்ப்பதற்கு என்னுடைய தவப்பனர் ஒரு புண்ணியம் செய்தார் என்று சொன்னார் அவருக்கு நான் சொன்னேன் நீங்கள் வந்து அடிக்கடி பார்த்து ஒருவேளையில் எங்களை காணாமல் எங்களை பார்ப்பதில் எங்களோடு கூட நீங்களும் இங்கே இருப்பீர் இங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் அந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும் என்று நாம் அவருக்கு சொன்னோம் ஆபத்திற்கு வைபண்டாவது அருமையானவர்களே தெய்வீக நிலைய நாம் அடைவோம் தெய்வீக அடைந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக நான் மனம் திரும்பிய உடனே முதலாவது செய்த நண்பர்களோடு சேர்ந்து ஒரு போட்டா பிடித்து வைத்து விட்டேன் அதைத்தான் முதலாவது கிழித்து தூரப்போட்டேன் மகிமை உண்டாவதாக எங்களுடைய ஐக்கியம் வேறு இடத்திற்கு போய்விட்டது அது அப்படினா இந்த உலக நண்பர்களோடு எங்களுக்கு ஐக்கியம் இல்லை என்ற தேவனுக்கு மைமண்டாவதாக செல்லங்காலங்கள் சென்றிருந்த போது அங்கே நம்முடைய சத்தியத்தை மிக ஆதலோடு பாலிபர்கள் ஏற்றுக்கொண்டு நம்முடைய சபையை அணுகினார்கள் சந்தோஷப்பட்டார்கள் அவர்கள் எல்லா சத்தியங்களையும் கை கொண்டார்கள் ஒருவர் தாடியை மீசை வைத்திருந்தார் அவர் கேட்டார் ஐயா நம்முடைய சபையில எல்லாவற்றுக்கும் வசமும் சொல்லுகிறீர்கள் இதற்கு மட்டும் நீங்கள் வசனம் ஏன் சொல்லவில்லை என்று சொன்னார் எல்லாவற்றிற்கு வசனம் இப்படி பீடி குடிக்காதே வெத்தலை போடாதே இப்படி என்று எழுதியிருக்கிறது புருவாங்காய் தோன்றுகள் எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று எழுதியிருக்கிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நீர் ஜபம் பண்ணும் ஆண்டே ரொம்பக்கு காண்பிப்பார் நீர் ஜபம் பண்ண ஜெபம் பண்ணி தேவ உறவை பெற்றுக் கொள்ளும் எதை நீர் வைத்துக் கொள்ள நாங்கள் வந்துவிட்டோம் ஒரு மாதம் கழித்து லெட்டர் வந்து ஐயா எனக்கு வெளிப்படுத்தி விட்டார் என்ன வெளிப்படுத்தினை பரலோகத்தில் போய் யாரை போல இருப்பா என்று இப்படிப்பட்ட வைத்திருப்பார்களா அப்படின்னா நினைக்கிறாயே இங்கேயே மாறி விடுகிறாயா என்ன பரலோகம் போக வேண்டுமா அல்லது இங்கே இருக்க வேண்டும் என்றுதான் இருக்கிறாயா என்று கேட்டார் உடனே இந்த அற்ப இந்த உடனே மாத்திவிட்டு இப்பொழுது நான் தேவதுதலை போலாக இருக்கிறேன் என்று சொன்னார் உங்களுக்கு தான் தேவனுக்கு மயிமை அதுபடி நான் போய் தேவூதுனை போலாக முன்னமே இங்கே தேவதை போல ஆர் அவர்கள் தான் அங்கேயே பல்லகத்தில் இருப்பார்கள் அங்கே போய் அங்கே பார்ப்பர் சாப்பும் கிடையாது என்ன கிடைக்காது கதவு பூட்டி விடும் அப்புறம் வழியே தான் கிடைப்போம் ஆண்டவருக்கு மய்மை உண்டாவுதாங்க இங்கே உள்ளும் புறமும் சுத்திகரித்துக் கொண்டு கத்திர அதான் நான் சொன்னேன் நேற்று நம்முடைய நண்பர்களிடத்தில் மன்னாதி மன்னர்கள் எல்லாம் பெரிய பெரிய கடாமி சபைத்தவர்கள் எல்லாம் எடுத்து போட்டுவிட்டு இருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன் தேவனுக்கு மயுமே ஆனப்படி நான் பிள்ளைகளே நாம் தேவனைப் போல தேவதேவர்களைப் போல மாறுவதற்கு ஆயத்தப்படுவோம் ஆண்டவராக இதே ஒரு சமயமா இருக்கிறார் காஞ்சி உள்ளவர்கள் ஆயத்தமாக கிருமைகளை சபையில வைத்திருக்கிறார் காத்திருந்து பெற்றுக் கொண்டு நாம் பிரகாசிப்போம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார்கள் தேவனுடைய எல்லா கிருமைகளுக்காகவும் ஆண்டவரை சோதரித்துக் கொண்டு ஏசுநாமத்தில்